அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கிற எண்ணமே நல்ல மன வலிமையை நமக்கு அளி பிரச்சனைகளின் போது துவண்டு விடாமல் எழுந்து நின்று செயல்படுபவர்களே வெற்றி பெறுவர் இதையே வள்ளுவர் பணி உடையன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்கிறார் வள்ளுவர் பணிய வேண்டுவோர் இடத்து பணி உடையவனாய் அதனுடன் இனிய சொற்களை பேசவும் வல்லவனாக இருத்தல் ஒருவடத்து நல்ல அணிகளனாகும் உடம்பிற்கு அணியும் அணிகளன் நல்ல அணியாகாது என்கிறார் கிருஷ்ண தேவராயரின் அரசவைக்கு வடநாட்டில் அன்று ஒரு தந்திரக்காரன் வந்தான் அவன் பல தந்திர வேலைகளை செய்து காட்டி அவையில் கூடியிருந்தோரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான் கிருஷ்ண அவனுக்கு ஆயிரம் பொற்காசுகளை வழங்கி அவனை மகிழ்வித்தார் அங்கிருந்தோர் அவனது தந்திர திறமையை வியந்து போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த புகழ்ச்சி அவனுக்கு கர்பத்தை கொடுத்தது தந்திர வித்தையில் தன்னை வெல்ல இந்த உலகில் யாருமே இல்லை என்ற கர்வத்தில் அங்கு கூடி கூடியிருந்தோர் மத்தியில் சவால் விட்டான் இதை கேட்ட ராமன் இது எரிச்சலைக்காக கிண்டா சிரிக்கிறே யார் நீ என்று தந்திரக்காரன் என் பேரு தென்னாலிராமன் இந்த அரசவையோட விகட கவி இந்த உலகத்திலே உன்னை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு மாறுட்டு நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வித்தை என்னோட சவால நீ ஏத்துக்கிறியா என்று கேட்டான் தெனாலிராம் அரசவையில் அனைவரின் முன் தெனாலிராமன் விட்ட சவால் அந்த தந்திரக்காரனுக்கு கோபத்தை வரவழைத்தது உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன் இதுல நீ ஜெயிச்சா இந்த ஆயிரம் பொண்ணை உனக்கு தர்றேன் நீ தோத்துட்டா எனக்கு என்ன தருவ என்று கேட்டான் தந்திரக்காரன் நான் தோத்துட்டா உனக்கு நான் அடிமையாயிருக்கேன் என்றான் தென்னாலிராமன் இருவரின் உரையாடலையும் அரசர் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார் என்ன நடக்க போகிறது என்று தெரிந்து கொள்ள அரசவையில் இருந்த அனைவரும் ஆர்வமாயிருந்தனர் தெனாலிராமன் வெளியே போய்விட்டு வந்தான் அவன் கையில் இப்போது ஒரு பொட்டலம் து தென்னிராமன் பொட்டத்தை பிரித்தான் அதில் மிளகாய் தோல் இருந்தது கண்களை எருக மூடிக்கொண்டு ஒரு பிடி மிளகாய் எடுத்து கண்களின் மேல் போட்டு பிறகு அதை துடைத்து கண்களை திறந்தான் இதை பார்த்தக்காரனுக்கு தென்னாலிராமிசாலித்தனம் புரிந்தது கண்களை திறந்து வைத்துக் கொண்டு தூளை போட்டால் என்னாவது நம்மால் அதுபோல் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த தந்திரக்காரன் தன் தோல்வியை ஒப்பு ஆயிரம் பொற்காசுகளையும் தென்னாலிராமனிடம் கொடுத்தான் ஆனால் தென்னாலிராமன் அந்த பரிசை தந்திரக்காரனுக்கே திருப்பி கொடுத்து விட்டான் கிருஷ்ண தேவராயர் தென்னாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார் செருக்கினால் ஆணவத்துடன் பேசிய தந்திரக்காரனை தன் புத்தி சாதுரியத்தால் தென்னாலிராமன் வென்று திறமையை வெளிப்படுத்தினான் அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் நமது திறமையினால் வெல்லலாம் திறமையை வளர்த்துக் கொள்வோம் இதையே வள்ளுவர் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல் என்கிறார் செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொருள் வென்றுவிட வேண்டும் என்கிறதையும் அலட்டிக் கொள்ளும்புத்தனமாக வாழுங்கள் ஏனெனில் அந்த குறும்புத்தனமே நமது கடின உடைப்பிற்கு வேண்டிய ஆரோக்கியத்தை வழங்குகிறது வேதனையை பொறுத்துக் கொள்பவனே வெற்றி பெறுவான் நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி